ீிமூன முந்திரீங்காப்பமாத்தீராம சதாசிவேந்திரா முனிப்ப அஸ்மரு சனத்தி மேவே மேவச்சமே ேவியமே மம நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குரு சர்வோபர பிரஜான கனஹ சத்யகர்த்தோவாஹமஸ்மி ஓயன்பர்களே சாந்தோக்கிய உரிஷத் ஏழாவது அத்தியாயம் பூம வித்யா மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதை முன்னிட்டு முகவுரையாக சில கருத்துக்களை காலையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய சாரத்தை திரும்பவும் நினைவுபடுத்தி இதோட நான் சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறேன் வேதந்தான் நமக்கு அறிவை தருகிற நூல் அது மூலமாத்தான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது என்ன ஞானம் கிடைக்கிறதுன்னு கேட்டா நான் யாரு எதுக்காக நான் பிறந்திருக்கேன் என் வாழ்க்கையில எனக்கு என்ன லட்சியம் அடையறத்துக்கு நான் என்ன பண்ணணும் இது மாதிரி அறிவு தான் கொடுக்கிறது பற்றினாரு நான் இதுக்காக பிறந்திருக்கேன் எனக்கு லட்சியம் என்ன நான் அதை அடையறதுக்கு என்ன பண்ணணும் இது மாதிரி விஷயங்களைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்து அது நமக்கு சொல்றதுக்கு காரணம் நம்ம கிட்ட அறிவு கருவியாகிய புத்தி இருக்கிறதுனால ஏன்னா அதோட நமக்கு தொடர்பு இருக்கு உயிர்களாகிய நமக்கு இந்த புத்தியோட ஒரு சம்பந்தம் இருக்கு புரிஞ்சுக்கணும் புத்தியோட சம்பந்தம் இருக்கு மனசோட சம்பந்தம் இருக்கு அதனால இந்திரியங்களோட சம்பந்தம் இருக்கு சரீரத்தோட சம்பந்தம் இருக்கு அதனால உலகத்தோட சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா அதை சரியா நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தோமான நமக்கு இந்த சரீரம் வாழ்க்கை எல்லாமே சிரமமா இருக்கு முடியும் அதான் உண்மை மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த ப்ராப்ளமே மற்ற சரீரங்கள்ல இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு இது அனுகூலமா பிரதி சொல்ல முடியாது சாஸ்திரப்படி அது வந்து முன்னேற முடியாத ஒரு ஜீவனம் வாழ்க்கை சரீரம் நம்ம வந்து புளியாகவோ சிங்கமாகவோ கொசுவாகவோ அந்த சரீரத்தோட இருந்தோம்னா நமக்கு வந்து அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் வாழ முடியும் நம்ம அதுல வேதத்தை எல்லாம் உபயோகப்படுத்த முடியாது ஏன்னா அங்க வந்து நமக்கு இந்த விஜயானமய கோஷம் சொல்லக்கூடிய புத்தியோட நமக்கு சம்பந்தம் இல்லை யோசிச்சு இருக்கணும் வேதம் தான் தெளிவாக சக்தி நமக்கு இருக்கிறதுனால இந்த விவேக சக்தி நமக்கு இருக்கிறதுனாலதான் வேதம் நம்ம கிட்ட சொல்றது இந்த பாரு உனக்கு யோசிக்கிற சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு எப்படி சிந்திக்கணும் நான் உனக்கு சொல்லித்தரேன் சரியா சிந்திக்க கத்துக்கும் தப்பா சிந்திச்சா அனர்த்தங்கள் நிறைய ஆகையினால சரியா சிந்திக்கிறதுக்கு நான் உனக்கு எப்பவும் சகாயமா இருப்பேன் வேதத்தோட மகிமை நம்மை நமக்கு சிந்திக்கிற ஒரு சக்தி இருக்கிறதை தெரிந்து கொண்டு நமக்கு நாமளும் சிந்திக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யுமா நம்மளும் எனக்கு ஏதாவது மனு சொல்ற ஸ்ருதி சதாச்சார சொல்ற வேதம் இருக்கு வேதத்தை ஒட்டி மகான்கள் எழுதின ஸ்மிருதி கிரந்தங்கள் நிறைய இருக்கு அது மாத்திரமல்ல வாழ்க்கையில கடைபிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார சூரிய நமஸ்கார மந்திரம் வேதத்துல ஒண்ணு அது சொல்றது ஸ்மிருதி பிரத்ய மைதிசியம் அனுமானயம் சொல்லி நமக்கு அறிவை கொடுக்கிற பிரமாணத்தை பத்தி வேதம் சூரிய நமஸ்கார ஸ்மிருதி அனுமானம் இது வேதத்தோட பாஷை ஸ்மிருதிஹின்னா வழக்கமா சொல்ற ஸ்மிருதி தான் வேதத்திலேயே பத்தி சொல்லப்படுது வேதமே வந்து ஸ்மிருத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஸ்மிருத்தின்னு சொன்னா நினைவுன்னு அர்த்தம் மெம்மரிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லணும் ஸ்மிருத்தின்னு சொன்னாலே வேதமே என்ன நினைக்கிறது வேத காலத்துல இருந்தே இருக்கு ஸ்ருத்தின்னு ஸ்மிருதிங்கிறதும் வேதத்தின் மூலமாவே தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப அதுக்குள்ள போகலை இப்போ அதை தனியா பார்த்துப்போம் ஆனா வேதமே சொல்றது ஸ்மிருதி அது ஒரு பிரமாணம் அப்புறம் அடுத்தது என்ன சொல்றது பிரத்யம் ஸ்மிருதி வேதம் பிரத்யக்ஷமா நம்ம வழக்கமா சொல்ற அர்த்தம் இல்லை இந்திரியங்களுக்கு புலப்படுறதுங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லல பிரத்யம் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு காரணங்கள் எல்லாம் பெரியவங்க சொல்றாங்க அது நான் இந்த இடத்துல வேதத்துல சொல்லி சொல்றேன் பிரத்யக்ஷம்னா என்னது ஸ்ருதி ஐதிசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து இது காலம் காலமா நம்பப்பட்டு வருகிறது அறியப்பட்டு வருகிறது நம்பப்பட்டு வருகிறது பதமேஸ்மிருதி பிரத்யம் ஐதிஹியம் அனுமானம் அனுமானம் சிஷ்டாச்சாரம் எழுதுற வித்யாரண்யசுவாமி சரணாச்சாரியர் அல்லது வித்யாரண்யசுவாமி சிஷ்டாச்சாரம் இவர்கள் மூலமாக வேதங்கள் நமக்கு அறிவா வேதங்களின் அறிவானது நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுவதால் அனுமானம்ங்கிற சொல்லுக்கு அங்க பொருள் சிஷ்டாச்சாரம் எதுக்கு சொல்ல வர நமக்கு இந்த யோசிக்கிற சக்தி இருக்கு நம்ம யோசிக்கிற சக்தி விவேக சக்தி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு ஆற்றல் இந்த மனுஷரத்துல ஒரு அரியதொரு வாய்ப்பு இந்த வாய்ப்புக்கு துணைவு வேதம் இந்த வாய்ப்பை இது ஒரு அரியதொரு வாய்ப்பு புரிய வைக்கிறதே வேதம் தான் கிடைச்சிருக்கிற ஒரு பாகியம் பாது இந்த சிந்தனாசி உனக்கு இருக்கு ஆனா அந்த சிந்தனா சக்தியினுடைய அருமை பெருமைகளை நீ புரிஞ்சுக்கோ நீ வந்து உடம்பு நினைச்சுடாத நினைச்சுக்காதே சரீரத்துக்குள்ள இருக்கிற நீ ஒரு ஜீவன் அப்படிங்கிற சொல்லி உனக்கு நான் வழி சொல்லி தரேன் இங்க எப்படி இருக்கணும் இந்த உலகத்துல நீ வந்து இந்த சரீரம் உனக்கு ரொம்ப நாள் இருக்காது இந்த சரீரம் கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு இருக்கும் ஏன்னா இந்த சரீரத்துல கொஞ்ச நாளைக்கு நீ இருந்துட்டு போயிட போற அதுக்குள்ள சில உண்மையை தெரிஞ்ச நட்டியானா உனக்கு மறுபடியும் எந்த சரீரத்திலையும் போக வேண்டிய சந்தர்ப்பமே இருக்கா இதுதான் வேதத்தோட அப்ரோச் வேதத்தோட அணுகுகிற முறை அப்படி சொல்றது இதெல்லாம் சாரம் நான் வகுத்து தொகுத்து உங்களுக்கு சொல்றேன் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு வந்து நம்ம ஒரு பாரம்பரியமா வருத்தினால நமக்கு நிம்மதி வேணும் யோசிக்கிறது எதுக்காக நீ நடந்து ஆனா நீ நிம்மதியா இருக்கும் எப்படி அம்மா குழந்தைக்கு சொல்றேன் அம்மா அப்பா எல்லாம் குழந்தைக்கு சொல்றாங்க நான் சொல்றதை கேட்டா உனக்கு நல்லது அந்த எண்ணத்துல தான் நான் சொல்றேன் எனக்காக நான் சொல்லல உனக்காகத்தான் நான் சொல்றேன் அப்படிதானே பெற்றோர்கள் சொல்லுவாங்க நல்ல பெற்றோர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க அதை ஒத்துக்கிறோம் நீ கொடுக்கிற அறிவை நான் ஏத்துக்கிறேன் அதுக்குதான் ஏத்துக்கிறேன் எனக்கு நீ சொல்றதெல்லாம் முழுக்க புரியுமோ புரியாதோ தெரியாது வேதத்துக்கிட்ட பேசுற மாதிரி நான் சொல்றேன் நீ சொல்லாம் எனக்கு முழுக்க புரியுமோ புரியாதோ தெரியாது தற்காலிகமா இந்த சரீரத்தோட சம்பந்தம் வச்சுன்னு வந்திருக்கேன் ஆயினால நீ சொல்றது எனக்கு நல்லதுதான் நடக்கும் அதனால நான் நீ சொல்றத ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம வேதத்தை ஒத்துக்கிற போது வேதம் என்ன பண்றதுன்னா முதல்ல உனக்கு கிடைச்சிருக்கிற சாதனங்களை நல்லா வச்சுக்கோ அதான் உனக்கு கிடைச்சிருக்கிற சாதனங்களை நல்லா வச்சுக்கோ உனக்கு சில சுவாவங்கள்லாம் இருக்கு இயற்கையாவே சில சுவாவங்கள்லாம் இந்த சரீரத்தோட சம்பந்தம் வச்சிருக்கிற உனக்கு இருக்கு அந்த பண்றதுங்கிறது வழி சொல்றேன் புரியாம அந்த உனக்கு நான் சரி பண்றதுக்கு இதெல்லாம் எப்படி இந்த சாதனங்களை எப்படி நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கு நான் உனக்கு மனசு எப்படிலாம் போறதோ அந்த வழியிலே போய் அதை சரி பண்றதுக்கு நான் வழியெல்லாம் நீ நான் சொல்றத மாத்திரம் கடைபிடிச்சா போதம் சொல்றத கடைபிடிச்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் ஆயுசு நல்லா இருக்குமா நல்ல செல்வம் கிடைக்குமா அது மாத்திரம் இல்ல நமக்கு நல்ல அறிவொளி இருக்குமா என்ன பாரதியின் ஒளி உண்டாயில் வாக்கில் வாக்கில் ஒளி உண்டாகும் சொல்லித்தரேன் நீ பண்ணீங்க ஆயுசு நல்லா இருக்கும் செல்வம் கிடைக்கும் அறிவு ஒளி அறிவொலின் எல்லாமே பிரகாசிக்கும் அது மாற்றமில்ல உனக்கு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும் வேதம் இப்படி சொல்றது காயத்ரி மந்திரத்தை யாரு நல்லா பிரார்த்தனை பண்றானோ ஜபிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் பிரச்சோதய பவனேஜா ஆயு பித்திவியம் பிரவிணம் பிரம்ம வர்ச்சம் மகியம் தவ பிரஜாத்தும் பிரம்மலோக்கம் ரொம்ப அழகா இருக்கு எது சொல்றேன் அந்த அறிவை கொடுக்கக்கூடிய வேதத்தை நாம சரணாக பண்றோம் வழியெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா நிறைய கர்மாவை சொல்றது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் படுக்க போற வரைக்கும் இப்படி பண்ணு அந்த காரியத்தை பண்ணு லௌகிக கர்மாவை பண்ற போது எந்த புத்தியோட லௌகிக்க கர்மாவை பண்ணணும் வைதிக கர்மா பண்ற போது எப்படிப்பட்ட புத்தியோட பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வைதிக கர்மம் லௌகிக கர்மம் எல்லாவற்றையுமே ஒழுங்கா பண்றதுக்கு அது மாத்திரம் இல்ல நமக்கு சிஸ்டாச்சாரம் நம்ம சுத்தி இருக்கிற பெரியவர்கள் கடைபிடிக்கிறதுல நாம பார்க்கிறோம் அது நமக்கு ஒரு சௌகரியமா இருக்கு ஆகையினால நம்ம இதெல்லாம் கடைபிடிக்க கடைபிடிக்க பக்குவம் அப்புறம்தான் வேதம் என்ன சொல்றது போறோம் ரொம்ப நாளைக்கு இதை பண்ணிண்டே இருக்குது குறிக்கோள் கிடையாது வீட்டையில அழகா கிருஷ்ணன் சொல்ற மனச பக்குவப்படுத்திக்கிற வரைக்கும் கர்மாக்கள்னா சாதனம் மனச பக்குவப்படுத்தின்ற பிறகு கர்மத்தை விட்டு விட்டு பிரம்ம ஜானத்தை ஜீவன பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கர்மாவை விட்டுடணும் அப்படியே சொல்றார் கிருஷ்ணன் ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியோகூட காரணம் உச்சியர் பண்ணி நீ மனச பக்குவப்படுத்திட்ட அதான் காலம்பர சொன்னேன் காலம்பரை சொன்ன விதம் எப்படின்னு கேட்டா அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அந்த அனுபவத்தை அடையறத்துக்கான உபாயத்தை சொல்லி அந்த அனுபவத்தை நாம் அடையும்படி செய்கிறது கர்மகாண்டம் வேதத்தினுடைய கர்மகாண்ட பாகம் நமக்கு எந்த அறிவை கொடுக்கிறது என்று கேட்டால் நமக்கு அனுபவத்தில் இல்லாத விஷயத்தை பற்றி சொல்லி அந்த அனுபவத்தில் இல்லாத விஷயத்தை நாம் அடைவதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அதை நாம் கடைபிடித்தால் நமக்கு கிடைக்கும் அனுபவத்தை அது சொல்லு அந்த அனுபவம் நமக்கே கிடைக்க போறது சொல்லிடுறது அதை வர்ணிக்க அப்புறம் அந்த அனுபவத்தை நாம பெறோம் வேதத்தில் கர்ம காண்டத்தை படிக்கும் பொழுது கர்ம காண்டத்தில் உபதேசிக்கிற விஷயம் எல்லாம் அது பரோட்ச விஷயம் தான் அபரோக் விஷயம் அல்ல கர்மகாண்டத்தில் எந்த அறிவை பெறுகிறோம் என்றால் பரோட்ச விஷயானம் எல்லாம் பரோட்ச விஷயம் அதுக்குள்ள நிறைய உள்ள போனோம்னா இன்னும் நுணுக்கங்கள் வரும் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா முடிவில் முடிவுலாம் போகும் கர்மகாண்டத்திலே ஒரு அபரோட்சமான விஷயம் இருக்கு நீ ஜீவன்கிறது பரோட்சமா அபரோட்சமா கர்மகாண்டம் சொல்லு நீ ஜீவன் நீ வந்து தேகம் இல்லை தேகம் வந்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாதனம் கருவி தேகாந்தர்கத்தோ ஜீவகா நீ தேகம் அல்ல தேகத்துக்குள் இருக்கும் ஜீவன் இப்படி வேதம் வந்து சொல்ற போது அது பரோட்ச ஜியானமா அபரோக்யானமா கேட்டா என்ன சொல்லி ஆகணும் வேதம் வந்து உடம்புக்குள்ள இருக்கிற உயிராகிய என்ன பார்த்து வேதம் சொல்றது நீ உடம்புல உடம்புக்குள்ள இருக்கிற உயிர்னு எனக்கு வேலை சொல்ற போது அந்த உயிர் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கா அனுபவிச்சு இருக்கேன அனுபவிக்காம இருக்கேன அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கு அல்ல கர்ம காண்டத்திலேயே ஜீவாத்ம ஜானம் அவரோட்ச ஜானம் தான் ஆனா அதிகமா பேசுறது சொர்க்கத்தை அடையலாம் தனம் அடையலாம் தானியம் அடையலாம் அடையலாம் பகுப்புத்திர லாபன லாபத்தை அடையலாம் அப்புறம் வந்து என்னது நீ வந்து இப்ப வந்து உனக்கு சித்தம் மலினமா இருக்கு மலினமா இருக்குங்கிறது அபரோக் ஆனா அது வந்து அது சுத்தமாகணுங்கிற போது அது இப்ப சுத்தமா இல்லை அதுக்கான சுத்தம் பண்ணணுங்கிறதுக்கான சாதனங்களை சொல்லி அது சுத்தப்படுத்து அப்புறம் சுத்தமான பிறகு அது அபரோக்ஷமா பரோட்சமா மனசு சுத்தமான பிறகு மனசு சுத்தமாயிருக்கு அதை வச்சு ஊகம் அது எங்களுக்கு தான் தெரியும் சுவாமியில அப்படியே உங்களுக்கு தான் தெரியும் அதிகமா சுத்தமா இருந்தா தான் இதுல ஆசையும் வரும் பொறுமையா கேட்போம் இல்லாட்டி இதுல ஆசை வராது அடுத்த கஷணமே என்ன பண்ணுவோம் தப்பிச்ச வழி இருக்கான்னு பார்ப்போம் இருக்கு அதை சொல்லுவார் கிருஷ்ணர்க்க அர்ஜுனனுக்கு அவனை என்கரேஜ் பண்ணுவார் மாசுக சம்பதம் தெய்வீம் அபிகாத்தோசி பாண்டவ அர்ஜுனா கவலைப்படாதே உனக்கு தெய்வ சம்பத் நிறைய இருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து போது சொல்ற மாசுட்டா கவலைப்படாத சம்பதம் அபிஜாத்தோசி உனக்கு தெய்வ சம்பத் நிறைய இருக்கு அர்ஜுனா கவலைப்படாத அப்படின்னு என்கரேஜ் பண்ற தட்டி கொடுக்குற இதுக்கு இதெல்லாம் சொல்றோம் கர்ம காண்டத்துல சொல்ற விஷயத்தையே கொஞ்சம் அப்படி இப்படி அபரோக் சாதிக்க முடியும் பொதுவா என்ன சொல்றோம் கர்ம காண்டத்துல கொடுக்கப்படுற ஞானம் பரோட்சம் இன்னொரு பாஷையில சொன்ன அது காமிய விஷயங்களை பத்தி பேசுற போது பரோட்சமாத்தான் சொல்றோம் இல்லையே சொர்க்கம்ங்கிறது எங்கேயோ இருக்கு நிகலோகத்திலேயே பணம் இல்லாத போது பணம் இல்லையே பணம் நீ பண்ணினா இந்த கர்மா பண்ண பணம் வருங்கிறது பண்ணப்புறதானு போச்சே தவிர அப்ப அது வந்து உங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆனா வேதம் வேதத்தோட நோக்கமே என்னன்னா எப்படியாவது நம்ம மனச பக்குவப்படுத்தணும் கர்ம காண்டத்துக்கு நோக்கம் அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்றோம் எப்படி சுகர் கோட்டோம் சொல்லியே நமக்கு சித்த சுத்தியனால அது தேன் அதுல வந்து சித்த சுத்தியை கொடுக்கக்கூடிய அம்சமாகிய மருந்த குழைச்சு கொடுத்துடுறது கர்மகாண்டம் இது ஆரம்பத்திலிருந்து ஒரு கருத்தை சொல்லிட்டே விடாம என்னதுன்னு கேட்ட அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி அந்த அனுபவத்தை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லி அந்த அனுபவத்தை நாம் அடையும்படி செய்கிறது கர்ம காண்டம் சொல்லி வச்சுக்கிறோம் ஞான காண்டம் அப்படி இல்லை ஞான காண்டம் அப்படி இல்லை கர்மகாண்டத்துல நீ இதை பண்ணினாத்தான் உனக்கு நிறைவு ஏற்படும் இத பண்ணினாத்தான் உனக்கு அமிர்தத்துவ சித்தி ஏற்படும் இந்த கர்மாவை பண்ணினா இந்த பூஜையை பண்ணினா இந்த யாத்திரையை பண்ணினா இந்த தானத்தை பண்ணினா இந்த தபஸ பண்ணினா உனக்கு வந்து ஒரு நிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லு அதே வேதத்தினுடைய மற்றொரு பகுதி என்ன சொல்லுகிறதுனா கர்ம காண்டத்துல சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மைன்னு யாரு சொன்னா நூத்துக்கு நூறு உண்மைன்னு யாருக்கா சொன்னாங்க ஏன்னா இவனுக்கு ப்ராப்ளம் வருது நான் இவ்வளவு வருஷமா ஸ்ரத்தா பக்தியோட பண்றேனே நான் போகாத கோயில் இல்லையே பண்ணாத பூஜை இல்லையே பண்ணாத சேவை இல்லையே எனக்கு மாத்தம் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படிங்கிற போது வந்துதான் இல்ல எனக்கு இப்ப சந்தேகம் இந்த வேதத்தை நம்பலாமா கூடாதா அப்படின்னு உடனே கர்மகாண்ட சொல்றது எங்க அண்ணா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஞான காண்டா பேர் அவர்கிட்ட கொஞ்சம் போனையான அவர் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவார் எனக்கு கொஞ்சம் லிமிட்டேஷன் தான் இருக்கு அவருக்கு இதை விட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் அவர்ட்ட போயிட என்ன விட்டுவிடும் என்ன திட்டாது இத்தனை நல்லதான் பண்ணிருக்கேன் அப்படி இருந்த உனக்கு திருப்தி வரல நான் என்ன பண்றதுல தேடாங்க பம்பி இருக்காரு எங்க அண்ணா இருக்கார் எங்க அக்கா இருக்கா ஏதோ போய் பாருங்க அங்க என்ன சொல்றதுன்னு கர்ம காண்டம் வந்து அது அது கூற லிமிட் அது வேற விஷயத்தூர் சாத்தியத்தை பத்தி பேசுறது நேரம் இல்ல உங்க தம்பி தான் சொன்னார் சொன்னார் வந்து உடம்பு உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் நீ வந்து நிறைய உனக்கு சரீரம் வந்துட்டு போயிடுச்சு இப்ப ஒரு புது சரீரம் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு அதுல உனக்கு புத்தின்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் நீ யோசிக்கிற அது வந்து உனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் வேண்டி இருக்கு அதனால நீ என்ன வந்த தப்பி இல்லாட்டி நீ எந்த தேசத்திலயா பிறந்திருந்தான நான் வந்திருக்க மாட்டேன் இந்த தேசத்துல பிறந்திருக்கேன் நீ அதனால உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்து எல்லாம் சொன்னார் அவர் அவர் சொன்னத்தை நம்பி ஜீவோகம் ஜீவோகம் ஜீவோகம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பூஜை எல்லாம் பண்ணினேன் யாத்திரையெல்லாம் பண்ணினேன் ஆனாலும் எனக்கு மனசுல ஒரு திருப்தி வரமாட்டேங்க எனக்கு இந்த மனசோட சேர்ந்துதான் இருக்கேன்னு அந்த மனசோட சேர்ந்துருக்கதை பத்திலாம் விசேஷமா பேசாது எது கர்ம காண்டமெல்லாம் மனசு உனக்கு அந்தக்கரண சாதனம் அதெல்லாம் சொல்லி தவிர அதை விட்டு நீ பிரிய முடியுங்கிறதெல்லாம் சொல்லலை அதெல்லாம் பத்தி அதிகமா பேசல அதனால வந்து ஞானகாண்டம் என்ன சொல்றது யாரு சொன்னாது தம்பி சொன்னா அவன் உன்னை கொஞ்சம் வழித்து கொண்டு வரதுக்காக சொல்லிருப்பான் இப்ப நீ வழிக்கு வந்துட்ட சொல்றேன் ஜீவஹா நத்துவம் அபூர்ணஹா நீ அபூர்ணன் கிடையாது நீ ஜீவன் கிடையாது நீ சர்வகத நீக்கமர நிறைந்திருக்கிற நித்த சுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த அத்வைத பரபிரம்மன் பால் இது பயமா இருக்க எனக்கு நான் இத்தனை நாள் அவரை எங்கயோ இருக்காருன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன் அவர்தான் நீங்க இன்னமும் பண்றதே அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் சரியா போ அபூர்ணன் ஜீவன் ஜீவன்னே நினைச்சே இருக்கியா அது போனா போறதுன்னு சொல்லி அதை ஒத்துண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வழி பண்ணிருக்கேன் கர்மகாண்ட கெட்டதுக்கு நேருமா எல்லாம் வந்து என்ன சொல்ற நீ உன்னு அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது நீ ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க உண்மையிலேயே அபூர்ணம் கிடையாது பூர்ணம் நீ எதையும் அடைய வேண்டியதே கிடையாது எல்லாவற்றையும் எப்பொழுதும் அடைந்தவனாகவே இருக்கிறாய் எல்லாமாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒண்ணு என்ன அண்ணா என்ன கொஞ்சம் திருப்திப்படுத்தணும் கொஞ்சம் படி பூம வித்யாவை தொடர்ந்து மந்திரங்கள்லாம் படி அண்ணா சொல்ற போன தடவை வந்து நான் வந்து சத்வித்யாவை பிடிச்சேன் அப்பவும் இதே மாதிரிதான் பேசினீங்க அப்ப பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கு ஒரு மாறி வித்தியாசமா இருக்குது உங்களுக்கு இதுதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த கர்ணன் கதை இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியம் நான் ஒரு மைய கருத்து ரெண்டுதான் பேசிட்டு இருக்கேன் கர்ம அனுபவத்தில் இல்லாத ஒன்றை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்லி அப்பிறகு அனுபவம் இப்ப அனுபவம் இல்லை அனுபவம் வரும் ஏன்னா இந்த அனுபவம் எல்லாருக்கும் ஒரு வியாதி எல்லாருக்கும் என்னன்னா நான் வந்து புஸ்தகம் புஸ்தமா படிக்கிறேன் சுவாமிஜி இன்னும் எனக்கு பிரம்மானுபவம் வரல ஆத்மா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த எண்ணத்துல இருக்கிற குறைய சொல்றதுக்காகவும் அனுபவத்தை நீ அடைய வேண்டியது இல்ல நீ அனுபவத்தில் இருக்கிற ஒண்ண நல்லா புரிஞ்சுக்கும் ஆகவே இங்க வந்து என்ன என்ன என்ன இங்கிலீஷ்ல போடுற எஸ்பீரியன்சியல் நாலெட் இது நம்மளா வார்த்தையை போடுறோம் விஜயானம் ரெண்டு பதம் இருக்கு அனுபவ ஞானம் விஜயானம் சங்கராச்சாரிய பல இடங்கள்ல எழுதுற ஆகையினால நமக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் வரும் பிரம்மசூத்திரத்திலையும் கூட சொல்ற அபகத்தி பர்ஜந்தம் விசாரா புரிஞ்சுக்கிற வரைக்கும் விசாரம் பிரியாசத்துல வித்தியாசம் எது வரைக்கும் அவகதி பர்க்கும் விசாரம் தான் பண்ணணும் தியானம் பண்ணணும் சொல்லல அது விசாரமே தியானம் தியானம் இருந்தா தான் விசாரமே பண்ண முடியும் இல்லையா இப்ப கிளாஸ்ல வந்து தியானம் பண்றோமா விச்சாரம் பண்றோமா தியானத்தோட விச்சாரம் பண்றோம் தியானம்னா ஏகாதிரத்தை வச்சு அந்த அர்த்தத்துல அப்ப இங்க அனுபவத்துல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் வந்து சுவாமிஜி இந்த தயான் சுவாமிஜி ரொம்ப அழகா சுபர் அதேமாதிரியா இன்டலக்சுவல் நாலெட்ஜ் நாலெட்ஜுனாலே அது இன்டலெக்சுவல் தான் அது இன்டலக்சுவலா இருக்கு பிசிக்கல் நாலேஜ் ஒரு நாலேஜ் இருக்க அது உடம்புலயா இருக்கு அறிவு எங்க இருக்கும் எப்பவுமே அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் போடுறேன் அப்படின்னு கேட்ப இன்டலெக்சுவல் நாலேஜ்னாலே அது புத்தியில ஏற்படுற விஷயம் தான் அது புத்தியில இருக்கிற ஞானம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் வந்து யாராவது உங்களை பார்த்து அத்தியாவது மூணு பையன் இருக்காஷ் ராஜா நீங்க சொல்றேன் மெல்போர்ல இருக்கிற பையனை பெற பையனை சொல்லி பண்ணும் ஒரே பையன் தான் இருக்கான்னு அவர்கிட்ட வந்து உங்களோட என்ன சொல்றது பாருன்னா யோசிக்க தோன்றது அப்ஜெக்டிவ் எங்க போட வேண்டி இருக்கும்னா எங்க வியாவர்த்தகம் விசேஷணம் விசேஷணத்துக்கு ஒரு லட்சணம் அதை பிரிச்சு காட்டணும்னா தான் விசேஷணமே யூஸ் பண்ண முடியும் இல்லாட்டி விசேஷம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி இருக்கு சொல்லவர் என்ன அறிவுன்னு சொன்னாலே போக்தறிவு அப்படின்னு சொன்னா என்ன அறிவு தகராறு அறிவு அறிவு எங்க இருக்கும் உபரிஷத் படிச்சா அது வெறும் அறிவு தானே அனுபவத்துக்கு வர்றது இல்லையே அப்படித்தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் இது வெறும் நூலறிவு தானே சுவாமிஜி அப்ப நூலறிவு அனுபவ அறிவு இல்லை இதுதானே முடிவு என்னது நூலறிவு அனுபவ அறிவு ஆகாது உதாரணம் என்னன்னா சமையல் செய்வது எப்படி சமையல் செய்வது எப்படிங்கிற நூலறிவு பசியை போக்குமா சமையல் செய்வது எப்படி என்கிற நூலறிவானது எப்படி பசியை போக்க முடியாதோ அதே மாதிரி தத்துவமசி என்கிற ஞானமானது போற்றத்தை கொடுக்காது சொல்ல முடியுமா அங்கதான் இடிக்கிறது து இங்க அனுபவ அறிவு ஆகாது முடிவு என்ன பண்ணிட்டாங்க தேவையில்லை அனுபவ அறிவுக்கு மட்டுமே நாம் முயற்சித்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி அனுபவமே வராமல் அவசியப்பட்டு இருக்காங்க போய் சொல்லக்கூடாது இருக்கணும் பொய் எப்படி சொல்ல முடியும் அனுபவத்தில் இருக்கிறது தான் அனுபவத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும் அனுபவத்தில் மனிதன் மனிதன் சொல்ல முடியாது அனுபவ அறிவு ஆகாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க ஆனா அப்படி இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் நூலறிவே அனுபவ அறிவு அனுபவ அறிவைத்தான் நூலறிவு கொடுக்கிறது அனுபவத்தை பற்றி அறிவைத்தான் நூல் கொடுப்பதால் நூலறிவு வேறு அனுபவ அறிவு வேறு இதுல என்னன்னா ஒரு சிக்கல் இருக்கு இந்த நூலறிவுல சந்தேகங்கள் வரலாம் அது வேற சமாச்சாரம் நூலறிவுல சந்தேகங்கள் வரலாம் அந்த சந்தேகங்களை நீக்கிறதுக்கு வேலை பண்ணணும் உதாரணம் சொன்ன புரிஞ்சு போயிடு கஷ்டமே அப்புறம் வந்து பழக்க வழக்கங்கள் தப்பா இருக்கலாம் அதுல இருந்து விடுபடுறதுக்கு டைம் ஆகலாம் அதெல்லாம் வேற சமாச்சாரம் நான் அனுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா சுவாமி உபனிஷத்தெல்லாம் படிச்சுட்டேன் இன்னும் எனக்கு அந்த பிரம்மானுபவம் வரமாட்டேங்கிறது ஆத்மானுபவம் வரமாட்டேங்கிறதுங்கிற போது ஒண்ணு வாத்தியார் சரியில்லாம இருக்கு சொல்ல வாத்தியார் அசம்பிரதாயமானவரா இருக்கு சம்பிரதாயமானவர்தான் இப்படி உட்கார்ந்து உதாரணம் சொல்றேன் மகாபாரத்ல கர்ணன் கதை நமக்கு தெரிஞ்ச கதை யுத்தம் வர்றது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால கிருஷ்ணர் என்ன சொல்ற குந்தி சொல்றேந்தி கர்ணன் கர்ணனாக்கும் சொல்லிட்டு போறது இல்லை அவ வந்து குந்தி வந்து துர்வாச சேவை பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் அவர் ஒரு சொன்னார் அப்புறம் அந்த மந்திர சக்தி குழந்தை இந்த கதையெல்லாம் இப்படி சொல்லலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த அப்படின்னா ரொம்ப நான் வேண்டாம் தெரியா தெரியும் இந்த கதை கூட தெரியலன்னா நம்ம என்னத்துக்கு இந்த நாட்டில் இருக்கணும் இது வயசுல இருந்து கேட்கிறோம் குந்தி கிருஷ்ணர் சொன்ன உடனே குந்திக்கு முதல்ல ரொம்ப பெரிய ஷாக்கு அப்புறம் வந்து குந்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிண்டு என்ன பண்றார் கிருஷ்ணர் சொல்றார் நீ போய் கர்ணங்கிட்ட பேசி நம்ம கட்சியில சேர சொல்லு இந்த பக்கம் வர சொல்லு பாண்டவானோட இவர்களோட தர்மனோட சேர்ந்து யுத்தம் அணைச்சோம் துரியோதனன் போய் நீ எப்படியாவது அந்த அம்மா பாசத்தை காமிச்சு அழுது புரண்டு ஒரு வழி பண்ணி அவனை இந்த சைடில் சேர்த்து உடனே சரினு ஒரு மாதிரி சமாதானு இவங்களாம் காப்பாற்றணுமே தர்மன் பிமன் நகுலன் சகாதேவன் இவங்க எல்லாம் அர்ஜுனன் கிருஷ்ணர் வந்து கர்ணனை கர்ணன் பேச ஆரம்பிக்கிறார் அஞ்சு மகன் நினைச்சுக்காத எப்படி பேசுறா பாரு எனக்கு அஞ்சு மகன் நினைச்சுக்காதே எனக்குறாவது மகனும் ஒருத்தன் இருக்கும் அது யாரு நான் வந்து ஒரு முனிவர் கிட்ட சேவை பண்ணேன் அந்த முனிவர் எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தார் அந்த மந்திரத்துல நான் சூரியனை பார்த்து ஜபிச்சேன் சூரியன் எனக்கு குழந்தையை கொடுத்தார் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார் எனக்கு கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தை பிறந்தனா எல்லாருக்கும் சமூகம் தப்பா நினைக்கும் அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணேன் ஒரு பெட்டியில வச்சு வச்சு அந்த குழந்தைய நான் வந்து நதியில விட்டுட்டேன் அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படி சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆப்ஜெக்டிவாவே பேசுறேன் எனக்கு ஆறாவது மகன் ஒருவன் இருக்கிறான் அந்த மகன் எனக்கு இப்படி பிறந்தான் அவனை நான் இப்படி அனுப்பினேன் என்னிடமிருந்து அவனை நான் பிரித்து விட்டேன் அப்படின்ன உடனே இதுவரைக்கும் கேட்டேன் அது யாருமா எங்க இருக்கான் அவன் இப்ப தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா நான் வந்து அவனை நான் உங்களுக்கு கூட்டின் வந்து கொடுக்கறேன் அப்படி சொல்லும் போது எனக்கு ஆறாவது மகன் இருக்கிறான் குந்திக்கு யாருன்னு தெரியுமா கர்ணன் கேட்டு இருக்கிற போது அவன் என்னவா இருக்கான் அவனுக்கு முக்கியம் அவனுக்கு அனுபவத்தில் இருக்கிற விஷயம் அனுபவிக்கிறானா இல்லையா புரியல என்னவோ இன்னைக்கு சுவாமி நம்மளை ஒரு வழி பண்றது முடிவு விட்டாரு கர்ணன் கர்ணன் அனுபவிச்சிருக்கானா இல்லையா கர்ணன் கர்ணன்கிற அனுபவிச்சிருந்திருக்கான் அவனுக்கு யார் அது அந்த குந்தியினுடைய வாக்கியங்கள் யாரை குறித்து பேசப்படுகிறது இதெல்லாம் நீங்க ரொம்ப மனசுல இருந்தா உங்களுக்கு அப்படியே வேதாந்தத்தோட நீங்க இதை இணைக்க முடியும் ரொம்ப நல்லா கர்ணன் அந்த வாக்கியங்களை கேட்கிற போது கர்ணனுக்கு அது தான் தான் நீங்க வந்து குந்தியோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பார்த்தீர்களானால் அது அவனைத்தான் குறிக்கிறது அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனத்துக்கு பிறகு அந்த மகன் யாரு தெரியுமா கருணா அப்படி சொல்லணும் கருணா அந்த மகன் யாரு தெரியுமா நான் சொன்னாலும் நீ அதிருந்து விடுவாய் அப்புறம் உனக்கு வாழ்க்கையில் பல குழப்பங்கள் தோன்றிவிடும் அதெல்லாம் வர்றது இருக்கட்டும் இப்ப அது புரியாம இருக்கிற பெரிய குழப்பத்தில் மாட்டேன் அத முதல்ல தத்து அந்த ஷஷ்ட புத்திரஹா துவசி அந்த ஆறாவது புத்திரன் நீயே, நீங்க அம்மா நானே ராதேயா நீ ராதா புத்திரம் இல்ல உன்னை வளர்த்தவனா அவ ராதா ஆனா உன்னை பெற்றவள் நான் அப்படின்னா இப்ப கர்ணனுக்கு திரும்ப கேட்பானா அந்த ஆறாவது பையன் யாரு கேப்பானோ அந்த ஆறாவது பையனை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வருமா அவனுக்கு என்னாவது சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கதையை கொஞ்சம் யோசிச்சான்னு வச்சு ஆமா இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உடனே இப்ப எனக்கு புரியறத நாவும் பையன் தான் நாகம் ரா ஆனா அம்மா ரொம்ப வருஷமா நான் ராதேயன்னே நினைக்கப்பட்டிருக்கேன் நான் மாத்திரே என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ராதேயன் தான் சொல்லுவான் கவுந்தேன் இதுவரைக்கும் யாரும் சொன்னதே நீ தனியா கதவை சாத்தின்னு இப்ப என்கிட்ட இந்த உண்மையை சொல்றேன் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னு இந்த உண்மையை இப்ப நீ சொல்ற என்கிட்ட இப்ப எனக்கு நான் எப்படி மாதிரி அதை உடனே மாத்திக்க முடியும் என்ன இருந்தாலும் பழகி இருக்கு அந்த பழக்கம் தான் இருக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு சினிமால எல்லாம் காட்டுவான் இந்த நீண்ட அப்புறம் அம்மாவும் பையனும் சந்திக்கிற போது அந்த உணர்ச்சிகள் அப்படியே காட்டுவான் கேமரா போகும் இப்படி வரும் இப்படி வரும் நமக்கே ஒரு மாதிரியா அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் வேற எல்லாம் இது பண்ணி நமக்கே என்னவோ அவங்க கடை மாதிரி ஒரு பிரமையே இருந்த ரொம்ப பாசத்தோட நடிக்கிறாங்க இல்லையா நடிக்கிறவங்க நமக்கே அழுதும் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க சொல்லுவான் சினிமா பார்த்தேரம் நான் ஒண்ணு வந்து கர்ணன் வந்து கேட்ட உடனே அந்த சினிமாவில சொல்ற மாதிரி அவன் என்னதான் சொன்னாலும் அவனுக்கு அந்த இத்தனை வருஷமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பழக்கம் வேற கருணனு குந்தின் தெரிஞ்சு போயிடுச்சு இத்தனை வருஷமா உன்னோட வாழ்ந்ததுலாம் உண்மை இல்ல சம்பந்தமே இல்லைன்னு போயிடுவானா என்ன மாத்திக்க முடியுமா என்ன நான் ராதேயன் இல்லை கவுந்தேயன் கவுந்தேயன் அது வந்து அந்த ஞானமும் வந்தாச்சு சந்தேகமும் இல்லை ஆறாவது மகன் யாருங்கிறத பத்தின அறிவு வந்தது அந்த ஆறாவது மகன் எப்படி நான் பத்தின அறிவும் கடைசி ஆனாலும் அந்த ஆறாவது மகன் இந்த கதையை விட்டுடும் இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து அதுதான் பழக்கம் அது உடனே மாத்திக்க முடியுமா என்ன ரொம்ப நாள் ஆகும் அப்புறம் அந்த அந்த கதையெல்லாம் வரும் அம்மா நீ இப்ப வெளியில யாருன்னு சொல்லிடாத நான் இப்படியே துரியோதனம் கூட இருந்தே நான் சண்டை போட்டுறேன் ஏதோ பேசுறான் அதுக்கப்புறம் என்ன ஒரே ஒரு ஆசை அம்மா என்னம்மா நான் இறந்த பிறகு என்னை உங்கள் மடியில் போட்டுக்கொண்டு என் மகன் இவன் என்பதை உலகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும் இவன் ஒரு கிரியன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் ஒரே விபரீதம் வந்து பிரம்மன் பிரம்மன் ஒன்னு இருக்கப்பான் எப்படி இருக்கு பூர்ணமான பரிபூர்ண பிரம்மன் ஒன்னு இருக்கப்பான் அது யாரு எங்க இருக்கு தத்து ஜீன பார்த்து உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு கைவில் சொல்ற உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே இந்த ஜீவனை பார்த்து ஜீவன்கிட்ட சொல்றது வேதாந்தம் உபதேசத்துக்கு அது பரிபூர்ணமானது நித்தசுத்தானது அப்படின்னு சொல்லி பிரம்ம லட்சணங்கள் எல்லாம் நிற்குணும் ஆனாலும் பிரம்ம லட்சணங்கள் எல்லாம் உபனிஷத்து சொல்றது அந்த உபனிஷத்து நிர்குண பிரம்ம லட்சணங்களை சொல்ற போது அந்த நிர்குண பிரம்மன் நிர்குண பிரம்மனை எப்படி அடையிறது அந்த நிர்குண பிரம்மனை எப்படி இன்னும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பத்து நிர்குணம் பிரம்ம ஜீவ ஜீவனா இருக்கிற நீயே அந்த பிரம்மன் உண்மையில் நீ ஜீவன் இல்லை கேட்க நல்லா இருக்கு நீ வந்து உன்னை பரிச்சின்னா நினைக்காத நீ அப்பரிச்சின்னன் பரிபூர்ணன் ஆகையினால உன்னை பரிச்சின்னா லிமிட்டடா நினைக்காத நீ சுத்தமான பிரம்மன் அப்படின்னு முதல்ல சொல்றபோது பிரம்மன் ஆப்ஜெக்டிவே பண்றது பிரம்ம அஸ்தி நிற்குணம் பிரம்ம அஸ்தி குத்த அஸ்தி நீதான் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி நான் அப்படின்ன உடனே அதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் சொல்லி என்ன உபாதி இந்த மாயினால வருது அவித்யா உபாதி மாயா உபாதி இதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொன்னதுக்கு பிறகு மாயையோட மூணு குணங்களை சொல்லி பிரம்மனுடைய நிர்குணத்துவத்தை சொல்லி மாயையோட லட்சணங்கள் பிரம்மனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி ஈஸ்வரனுடைய சகுண பிரம்ம லட்சணங்கள் சகுண ஜீவனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி அப்புறம் அதெல்லாம் நீக்கி நிர்குண பிரம்ம தத்துவத்தை சொல்லி சொன்ன உடனே ஆமா நான் தான் எல்லாமே அகமேவ இத அகமேவன் வரப்போறது நான் தான் அதுவே அதுவே மேலும் இருக்கிறது அதுவே கீழும் இருக்கிறது அதுவே கிழக்கிலும் இருக்கிறது அதுவே மேற்கிலும் இருக்கிறது நானே கிழக்கிலும் இருக்கிறேன் நானே மேற்கிலும் இருக்கிறேன் ஆத்மாவே எங்கும் இருக்கிறது பூம வித்யா கடைசியில் தான் வரப்போறது இது வந்து எனக்கு புரிஞ்சுடுது ஆனால் சுவாமி இந்த சத்வித்யா கேட்ட அன்னைக்கு இருந்தது அப்புறம் அந்த கேம்ப் முடிச்சு நீங்க பிப்ரவரி எடுத்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் கேம்ப் அனவுன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் வரல நீங்க முதல் நாளே ஆரம்பிக்க ஆனா என்ன இருக்குன்னா கிளாஸ்ல கேட்கிற போது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த பரிசின்ன புத்தி லிமிட்டட் புத்தி அபூர்ணவ புத்தி போக மாட்டேங்கிறது அங்க போன அர்ச்சனை பண்ணுவீங்களா எனக்கு சந்திப்பு நான் தானே இப்ப சில பிரச்சனை எல்லாம் அந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கு இப்ப ஏதாவது வாஸ்தவம் தான் நான் ஒன்னும் மறுக்கல ஆனாலும் ஏதாவது அதனால என்ன சீக்கிரமே என்ன என்ன சொல்றது சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்வம் ஏ வீடுதான் நீதாந்தம் படிச்சுடும் அந்த அந்த விபரீத பாவனை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்குத்தான் திரும்ப சத்வி ஓரளவுக்கு தான் எடுபட்டுது அது மாத்திரம் இல்ல சத்வித்யா ரொம்ப ஹையா இருக்கு சொல்றதெல்லாம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அதே சமயம் இங்கிலீஷ் ரொம்ப அதிசூக் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வா இருக்கு அதனால என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பூம வித்யாவை படிக்கலாம் தெரிஞ்சு பூம வித்யா படிச்சா என்ன ஆகும்னா ஞானம் இல்லாதவனுக்கு ஞானம் கிடைக்கும் சந்தேகம் இருக்கிறவனுக்கு சந்தேகம் போகும் ஞானம் இல்லாம இல்லை ஞானம் இருக்கு ஞானத்தோட சந்தேகம் இருக்கு சந்தேகம் இருந்தா சந்தேகம் போகும் இல்ல சந்தேகமும் எனக்கு இல்லை என்ன பண்றது விபரீதம் இருந்தா அதுவும் போயிரு அதுவுமே இல்லையே நீ கிளாஸுக்கு வர வேண்டாம் ஆத்துக்கு போகுது என்ன வேண்டும் அப்போ நாளைக்கு காலம்பறை கண்டிப்பா பூப மந்திரங்களை எல்லாம் ஆரம்பிச்சு அர்த்தம் சொல்லுவேன்னு உங்களுக்கு உறுதிமொழி அளித்து குழைச்சு கொடுந்தா குழைச்சு கிடந்தா பார்ப்போம்னு சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அறிவு